அத்தியாயம் நூற்றி ஒன்பது மறுப்போர் அளவற்றும் நிகரட்ட அன்புடைய அல்லாஹுவின் பெயரால் ஏக இறைவனை மறுபவர்களே நீங்கள் வணங்குவதை நான் வணங்க மாட்டேன் நான் வணங்குபவனை நீங்கள் வணங்குவோர் இல்லை நீங்கள் வணங்குவதை நான் வணங்குபவன் நான் வணங்குபவனை நீங்கள் வணங்குவோர் இல்லை உங்கள் மார்க்கம் உங்களுக்கு என் மார்க்கம் எனக்கு என கூறுவிராக